जननी सर्वमंगला ீகோ மானமனோ தந்தே குஞ்சானூயத்தை நம் விபுதை சே வசத்து सरस्वती சுஷிகேந்திரம் டுயம் சூத்திரம் முனீந்திரம் ீங்கஷ்ய மேஷி கிமா வியம் ஹியதூத்தம் ஸ்ரீராமிருஷ்ணம் சதாசிவேந்திரம் ஸ்ய பிரியம் அஸ்மூரு சனோஸ்மே மாதே மேவ்ச்சா மேவிரவிணம் யமே ஸ்டம் மம ஓ நமோ விதையத்திருஷ் மஹோ நமோ குருப்பலவரோம ீரிம் பரமானம் உபேஷ்டாரமீஷம்னியூத்தியேழாவது थिति कुबोधा प्रारब्धम वक्ति वैश्ति आचार्य वेदात सारभूत विषयम आत्मात्म विवेकते उपदेश அனாத்மா மித்யா என்று நிச்சயம் செய்து ஆத்மாவை சத்தியம் என்று நிச்சயம் செய்து ஆத்மாவை தவிர வேறொன்றும் இல்லை என்பதை நிரூபணம் பண்ணினார் ஆக சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்ணினார் ஸ்தாபனம் பண்ணார்னா அத்வைத சித்தாந்தத்தை விளங்கும்படி செய்தார் பிறகு இந்த அத்வைத ஜானத்தினுடைய பலன் கர்மநாசகா மோக்ஷா என்று சொல்கிறது பதிலாக கர்ம நாஷகா என்ற ஒரு பாஷையில் பேசுகிறார் அதை எப்படி வேணாலும் ப்ரசென்ட் பண்ணுவோம் எந்த கோணத்தில் வேணாலும் அதை எடுத்து உபதேசிக்கிற பழக்கம் இருக்குது சாஸ்திரங்களில் அத்வைத ஞானத்தினால என்ன நாசமாகிறதுன்னு கேட்டால் அத்வைத ஜானத்தினால துவைத அஜானம் போகிறது துவைத்தம் சத்தியங்கிற அஜானம் போகிறது துவைத்தம் சத்தியம் என்கிற அஜானம் அத்வைதானனால் அழிகிறது பிறகு நமக்கு சுகம் துக்கம் எதுவுமே இந்த துவைத்தத்தில் இருக்கக்கூடிய எதுவுமே ஆத்மாவுக்கு பாதிக்காதுன்னு தெரிஞ்சு நம்மளை என்னவா நம்ம கருதிக்கிறோம் அத்வைத ஆத்மஸ்வரூபமாக ஆத்மஸ்வரூபம் அல்லது பிரம்மஸ்வரூபமாக நம்மை நாம் உணர்ந்து கொள்வதால் நாம் எனது இருமைகளுக்கு இருமைகளுக்கு அப்பாற்பட்டவர்கள் பொய்யை வியாபித்திருப்பவர்கள் பொய்யை பொய்யின்னு புரிஞ்சு மெய்ய மெய்யன்னு புரிஞ்சிருக்கும் ஆக ஷரீரத்தையோ மனசையோ புத்தியையோ அஜானத்தையோ நான் அபிமானிக்கிறது ஞானத்தோட பலன் என்ன இந்த தேகாத்ம புத்தி அதாவது ஸ்தூல ஷரீர ஆத்ம புத்தி சூக்மசரீர ஆத்ம புத்தி காரணசரீர ஆத்ம மூணு ஆத்ம புத்தியும் போய் சச்சிதானந்த அத்வைத்த ஆத்ம புத்திய சம்பாதிக்கிறோம் நான் சச்சிதானந்த ஆத்மாங்கிற எண்ணம் வந்து புத்தியில தான் இருக்கு அந்த புத்தியில்தான் இருக்கு ஆனால் இந்த சரீர வியாபகாரிக்கமாக இந்த ஜானத்தோட நம்ம ஆனால் அந்த துவைத்திய பிரதீதிக்கு நாம் ஜீவன் கொடுக்க மாட்டோம் சொல்லப்போனால் அதோட பல்ல புடுங்கிட்டோம் துவைத்தங்கிற பாம்போட பல்ல புடுங்கியாச்சு என்ன பல்லு அது துவைத்தம் சத்தியம் இந்த வாழ்க்கை அனுபவங்கள் உண்மை என்னுடைய பிறப்பு உண்மை என்னுடைய வாழ்க்கை உண்மை என்னுடைய அனுபவங்கள் உண்மை என்கிற எண்ணத்தை நீக்கிட்டோம் நீக்கிடணும் என்னுடைய பிறப்பும் உண்மையல்ல என்னுடைய வாழ்க்கையும் உண்மையல்ல இந்த வாழ்க்கை ஒரு மாயத் தோற்றம் இது கனவுக்கு நிகர் காணல் நீருக்கு நிகர் அப்படின்னு சொல்லி அந்த விவேகத்தோடு இருக்கும் அபிமானம் கிடையாது என்ன சொல்றது வேடிக்கை பார்க்கறோம் இந்த மாயையினுடைய விளையாட்டை வேடிக்கை பார்க்கறோம் அதுவும் கூட இன்னும் சொல்ல போனால் வித்யா மாயையில் இருந்து கொண்டு இந்த வித்யா மாயினுடைய விளையாட்டையும் அவித்தியாமாயினுடைய விளையாட்டையும் வேடிக்கை பார்க்கிறோம் வேதாந்தம் படிக்கிறது என்ன மாயை வித்யா மாயை சுத்த மாயை மகாமாயை எல்லாம் சொன்னேன் இதில் கொண்டு என்ன பண்ணுகிறோம் இந்த துவைத அவித்யா மாயைய வேடிக்கை பார்க்குறோம் அதோட அபிமானம் வச்சு அதை உண்மைன்னு நினைச்சு சுகதுக்கத்துக்கு ஆளாகிறதில்லை இந்த ஜானிக்கு ஆத்மஜ்யி அல்லது பிரம்ம ஜானி அல்லது அத்வைத ஞானத்தினால சஞ்சித கர்மாவும் ஆகாமி கர்மாவும் அழிஞ்சு போயிடும் ஆனால் பிராரப்த கர்மம் இருந்தாதான் இந்த ஜீவன் அனுபவிக்க முடியும் ஜீவன் முக்தி லோக திருஷ்டி லோக திருஷ்டி வியாபாரிக திருஷ்டியில் ஞான பரம்பரை இருக்கும் அப்படிங்கிறதுனால பிராரப்தம் இருக்குன்னு ஒரு கட்சி ஞானியோட கோணத்தில் பிராரப்தமும் கிடையாது அப்படிங்கிறது இன்னொரு வாதம் ஆகா ஞானிக்கு பிராரப்தம் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டால் வியாபகாரிக திருஷ்டியாக பிராரப்தம் பாரமார்த்திக திருஷ்டியாக பிராரப்தம் நாஸ்தி சஞ்சித கர்மாவும் ஆகாமி கர்மாவும் கிடையாதுங்கிறது வியாபாரிகமாகவே சொல்லிடுவோம் ஏன்னா ஞானம் அடைஞ்சதுனால சஞ்சித கர்மாவும் போயாச்சு ஆகாமி கர்மாவும் போயாச்சு சொல்லிடுவோம் ஆனா பிராரப்த ஞானத்துக்கு பிறகும் சரீரம் தொடர்கிறது அதான படித்தோம் ஆத்மானம் சததம் ஜானன்னு காலம் நய மகாத்யுதே பிராரத்தம் அகிலம் புஞ்சன் நோத்வேகம் கருத்து அருகசி அந்த ஸ்லோகத்தில் பிராரப்தத்தை அனுபவிச்சுகிண்டு பிராரப்தத்தை மதிக்காம இருப்பாயாக அப்படி சொன்னார் நீ அறிவுள்ளவனே இந்த தத்துவத்தை நீ நன்றாக அறிந்து கொண்டு காலத்தை கடத்துவாயாக பிராரப்தத்தை அனுபவித்து கொண்டு காலத்தை கடத்துவாயாக பிராரப்தமும் இந்த வாழ்க்கை அனுபவமும் உண்மையல்ல என்கின்ற அறிவோடு காலத்தை கடத்துவாயாக உத்வேகம் கருத்தும் நான் ருகசி அதை கொண்டு அதுக்கு அதுக்கு அதை அந்த வாழ்க்கை அனுபவங்களை குறித்து நீ எதிர்ச்செயல் புரியக்கூடாது பண்ணாமல் இரு அந்த ஞான பலத்தினால எதிர்ச்செயல் புரியாமல் இருப்பாயாக எல்லாம் சொல்லிவிட்டார் ஆனால் அதுக்கப்புறம் அவரே விசாரம் ஆரம்பித்தார் பிராரப்தம் இருக்குன்னு சொல்கிறது சாஸ்திரத்தில் சொல்கிற வார்த்தையை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னு நான் இப்போ சொல்கிறேன் பிராரப்தம் ஞானிக்கு இருக்கிறது என்பதை எப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் அவர் சொன்னது வந்து இதாக இருந்தது அதை நிராகரணம் பண்ண போகிறேன்னார் நிராகரணங்கிறது நம்ம என்ன புரிஞ்சுட்டோம் அதை எப்படி புரிஞ்சுக்கணும் இன்டர்பிர்டேஷன் அதை எப்படி அர்த்தம் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லித்தரேன் அப்போ முதல்ல முதல் காரணம் என்ன சொன்னார் தேகம் வந்து அசத்தியமாக இருக்கிறதுனால தேகம் மித்தியாவாக இருக்கிறதுனால பிராரப்தம் எங்கேன்னு கேட்டார் தேகஹா மித்யா பிராரப்தம் நெய்வ வித்தியத்தே உதாரணம் சொன்னார் விழித்தவுடன் ஸ்வப்னம் எப்படி இருப்பற்றதாகிவிடுகிறதோ அப்படியே இந்த நனவை பற்றிய உண்மை உணர்ந்த பிறகு நனவு இருப்பற்றதாக ஆகிவிடுகிறது இருப்பற்றதுன்னா முக்கியம் அதுக்கு சத்தியத்துவம்னு அர்த்தம் இந்த வார்த்தையை ரியாலிட்டின்னு இங்கிலீஷில் சொல்றாங்க அதுக்கு நாம் அந்த சத்தியத்துவம் கொடுத்தாத்தானே என்ன இருந்தாலும் இப்படி நடந்திருக்க கூடாது ஓ ஆசிரமம்னு இருந்தால் நான் அத்தனையும் நான் பார்க்க முடியாது வச்சும் கூடேன் இங்கயோ நான் ஒரு இடத்துல உட்காந்துருக்கேன் எனக்கு ஒன்றும் தெரியாது நான் கோவிலுக்கு போகிறேன் என்னோடய ரொட்டீன் போகிறேன் நான் படிக்கிறேன் என்னோடய காரியத்தை பார்க்கறேன் என்னெல்லாமோ ஆசிரமம் இருக்குது ஆசிரமம்னால் என்னெல்லாமோ நடக்கும் எவ்வளோ காரியங்கள் நடக்கும் நல்லதும் நடக்கும் அவங்க அவங்க ஸ்வாவத்தை மாதிரி என்ன நடக்கும் நமக்கு தெரியாது அப்புறம் வந்து இவ்வளோலாம் நடந்திருக்கேன் தெரியாதா அப்படின்னு கேட்டால் எனக்கு எப்படி தெரியும் தெரியாது அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அது அவங்க வந்து அது வந்து அது அதுக்கு ஒரு ரியாலிட்டி கொடுத்து கொண்டு வர்றபோது நானும் அது ரொம்ப ரியாலிட்டி எடுத்துட்டு நான் ரொம்ப யோசிக்க ஆரம்பித்தேன்னா என் கிளாஸ் எடுக்க முடியாது வகுப்பு நடத்த முடியாது பாடம் சொல்ல முடியாது ஏன்னா அதே புத்தியோடு நான் வகுப்பு நடக்கிறதுக்கு முன்னாடியே அதே புத்தியோடு நான் வரேன் வச்சுக்கணும் அது என்னது அது சத்தியம்னு நினச்சிட்டு நான் வரேன் இங்கே பாடம் என்னது அது சத்தியம் இல்லைன்னு பாடம் சொல்லணும் முடிஞ்சதுக்கு பிறகு பழையபடியும் சத்தியம்னு அதை தொடங்கணும் எப்படி இருக்கும் இதுக்கு பெருதான் ஸ்பிரிட் பர்சனாலிட்டி ஆகும் அப்படியே என்ன ஆகும்னா ரெட்டை வேஷம் போட வேண்டி வரும் வகுப்பில் ஒரு மாதிரி இருப்பார் வகுப்பு முடிஞ்ச இருக்கலாம் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை சொல்கிறேன் அப்படி இருக்கிற போது விவகாரம் இந்த ஒரு சின்ன விவகாரமே இப்படி இருக்கிற போது சீஃப் மினிஸ்டருக்கு எல்லாம் தெரிஞ்சுடுமா இந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற அத்தனையும் கலெக்டருக்கு தெரிஞ்சுடுமா வீட்டிலேயே இருக்கிற அம்மா அப்பாவுக்கு குழந்தைங்களை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுடுமா ஸ்கூலுக்கு போயிட்டு வருதுல்லாம் எப்படி தெரியும் அப்படி தான் இருக்கும் இது இதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கிடையாது ஃபேக்ட் இது ஒரு உலக நடைமுறையினுடைய ஃபேக்ட் இது இல்லாட்டி சுப்பிரமணிய சுவாமி இல்லாட்டி சதாசிவர் மாதிரி முகம் வச்சுக்கணும் அங்கங்கே சிசி டிவி வைக்கணும் க்ளோஸ் சர்க்கியூட் டிவி வச்சு அத்தனையும் கண்ட்ரோல் பண்ணி என் ரூமில் வைக்கணும் வேதாந்தம் போச்சு எல்லா இடத்துலையும் ஆத்தங்கரையில் ஒரு கேமரா இங்கே ஒரு கேமரா அங்கே ஒரு கேமரா எல்லா இடத்துலையும் ஒரு கேமரா எல்லா இடத்துலேயும் அந்த கேமரா வச்சு அந்த கேமராவோட கனெக்ஷனை வந்து ஆஃபீஸ் ரூம்லேயோ இங்கேயோ வச்சுருக்கணும் அதை பார்க்குறதுக்கு ஒரு ஆழப்படணும் இல்லையா அதனால அந்த காலத்துல எல்லாம் புண்ணிய பார்ப்பத்துக்கு புண்ணியத்துக்கு ஆசைப்படுவாங்க பாவம் பண்ணுறதுக்கு பயப்படுவாங்க இதுதான் வச்சு பண்ண முடியுமே தவிர தன்னஞ்சறிவது ஒய்யருக்கு அப்படி இருக்கிறது தான் இதில் இப்போ எல்லாம் எல்லா பக்கமும் பார்த்துட்டே இருக்கு இதை பார்க்குறதுக்காக ஜென்மா எடுத்தோம் அது அடுத்த கேள்வி வேறு இதெல்லாம் பார்க்கறதுக்காக தான் பிறந்தோமா இதெல்லாம் பார்க்குறதுக்காக தான் சந்யாசம் வாங்கிட்டோமா அப்படின்னா அடுத்த கேள்விலாம் ஆரம்பிக்கிறது அந்த கேள்வியெல்லாம் காம்ப்ரமைஸ் ஜஸ்டிஃபை பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு எதுக்கு சொல்கிறோம் சத்தியத்துவம் இந்த ஜகத்துக்கு சத்தியத்துவம் எவ்வளவு கொடுக்கறது ஒரு விஷயம் வந்ததுன்னு சொன்னால் ஒரு நிகழ்ச்சின்னு சொன்னால் ஜனங்கள் எல்லாம் அதுக்கு சத்தியத்துவம் கொடுக்குறாங்க நம்ம என்ன பண்ண முடியும் அதுக்கு என்ன பண்ண முடியுமோ தர்மமாக என்ன பண்ண முடியுமோ அதுதான் பண்ண முடியும் அதுலேயே அபிப்பிராய வேதம் வருது வச்சுங்களேன் ஒரு தர்மமாக அபி வந்ததுன்னு என்ன இருந்தாலும் இப்படி இப்படி பண்ணியிருக்கணும் அதை அப்படி பண்ணிருக்கணும்னு ஏதோ ஒருத்தர் ஒரு முடிவு எடுக்கிறோன்னு அந்த முடிவில் எல்லாருக்கும் குழப்பம் இந்த முடிவை இப்படி எடுத்திருக்கலாம் அப்படி எடுத்துருக்கலாம் அப்படின்னு என்ன பண்ண எல்லாம் வந்து எதுக்கு சொல்கிறோன்னா அதான் இது எல்லாம் வந்து ஜகத்துக்கு இப்போ நாங்கள் ஜகத்துக்கு சத்தியத்தம் கொடுத்து பேசுகிற மாதிரி இருக்கா ச மித்யாத்வம் கொடுத்து மாதிரி இருக்கா ஆ எதை சுவாரஸ்யமாக கேட்குறீங்க ஆக தேகம் அசத்தியமாக இருக்கிறதுனால பிராரப்தம் கிடையாது தேகமே தேகம் இருந்தால் தானே பிராரப்தம் தேகமே இல்லைங்கிற போ இல்லைங்கிற போது பிராரப்தம் எங்கே அப்படின்னு அர்த்தம் தேகா வியாவகாரிக சத்தியகா பிராரப்தம் வியாபாரிக சத்தியம் அப்படி போட்டுக்கணும் அந்த அர்த்தத்தில் சொல்றார் அவர் பாரமார்த்திக சத்தியம் கிடையாது அந்த புத்தி ரொம்ப இருக்கணும் அப்புறம் இன்னொன்னு சொன்னார் ஜென்மாந்தரமே இல்லைங்கிற போது பிராரப்தம் எங்க ஜென்மாந்தரமே கிடையாது ஆத்மாவுக்கு ஜென்மாவே மரணமே இல்லைன்னு சொல்ற போது ஜென்மா இருந்தாத்தானே கர்மா கர்மா இருந்தா தான் ஜென்மா ஜென்மா இருந்தாத்தான் கர்மா மா கர்ம பலஹேது பூஹுன்னு கீதையில படிச்சிருக்கோம் அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமோ பலஹேது ஜென்ம மா பூஹு அப்படின்னு அர்த்தம் கர்மபலனுக்கு காரணமான ஜென்மத்தை நீ அடைய வேண்டாம் கிரர் பகவான் பிறவியை அடையாதே அப்படின்னு அர்த்தம் கர்மண்ணேவ அதிகார கர்மண்ணேவா அதிகாரஸ்தே மாஃபலேஷு கதாச்சன மா கர்ம பலஹே துர்பூ மா தே சங்கோஸ்வ கர்மணி அப்படின்னா என்ன அர்த்தம் அர்ஜுனா உனக்கு கர்மம் பண்ணுறதுக்கு தான் தகுதி இருக்குது சந்நியாசம் பண்ணுறத்துக்கு உனக்கு தகுதி வரலை ஆனால் கர்மம் பண்ணுற போது பலனில் அபிமானத்தோடு கர்மத்தை பண்ணாத கர்மத்தில் பலனில் கர்ம பலனில் அபிமானத்தோடு நீ கர்மம் பண்ணினியானால் உனக்கு ஜென்மம் வந்துடும் உனக்கு ஜென்மம் வர வேண்டாம் அதனால இத்தனை ப்ராப்ளம் இருக்குங்கிறதுனால கர்மம் செய்யாமல் இருந்துடுறேன்னு சொல்லிடாத செய்யாம இருக்கக்கூடாது செய்யவும் வேணும் இதுதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தமே ஆனால் இந்த ஸ்லோகத்தை இந்த அர்த்தத்தை யாராவது பார்க்குறாங்களோன்னா வினையாற்றுவதில் மட்டுமே உனக்கு உரிமை உண்டு வினை பயனில் உனக்கு உரிமை இல்லை அப்படின்னு விடுறாங்க இந்த ஸ்லோகம் படுற பாடருக்கு கர்மநேவாதிகாரஸ்தையோட கர்மா எப்படி இருக்குங்கிறீங்க கர்மண்யேவாதிகாரஸ்தே மாஃபலேஷு கதாச்சன மா கர்மஃபலஹேதுர்பூ மாதே சங்கோஸ்தோ கர்மே இதுதான் அர்த்தம் அதுக்கு சங்கராச்சாரர் இப்படிதான் அர்த்தம் பண்ணியிருக்கார் அதாவது வினையாற்றுவதற்கு மட்டுமே உனக்கு உரிமை உண்டுன்னு சங்கராச்சரியர் அர்த்தம் எழுதலை வினை பயனில் உனக்கு உரிமை இல்லைன்னு சங்கராச்சாரர் எழுதலை எதுக்கு என்ன என்ன அர்த்தம் எழுதியிருக்காருன்னா செயல் புரிவதற்குத்தான் உனக்கு பக்குவம் இருக்கிறது தகுதி இருக்கிறது தகுதி இருக்கிறது செயலை விடுவதற்கு உனக்கு தகுதி வரவில்லை செயலை விடுவதற்கு உனக்கு தகுதி வரவில்லை பலனில் பற்று வைத்து செயல் புரியாதே பலனில் பற்று வைத்து செயல் புரிந்தால் பிறவி வந்துவிடும் பிறவி வராமல் இருக்கட்டும் எனவே பிறவி வராமல் இருக்க வேண்டுமானால் பலனில் பற்று வைக்காமல் செயல் புரிய வேண்டும் இவ்வளவு சிரமம் இருக்கிறதே என்று செயலை விட்டுவிட்டால் இன்னும் கீழ்நிலைக்கு போய்விடுவோம் எனவே செயல் புரிய வேண்டும் செயல் புரிவதற்குத்தான் நமக்கு பக்குவம் இருக்கிறது என்று தெரிந்து கொண்டு செயல் புரிய வேண்டும் பலனில் நமக்கு உரிமை உண்டுங்கிறது தான் சாஸ்திரம் செயல் புரியறதுக்கு எப்போ எனக்கு உரிமை இருக்கோ அப்போ எனக்கு பலனுக்கும் எனக்கு உரிமை வேலை பண்ணால் எனக்கு காசு வரணும் வேலை செய்வதற்கு மட்டுமே உனக்கு உரிமை உண்டு சம்பளம் கேட்பதற்கு உனக்கு உரிமை இல்லை நான் ஓங்கி அடி அடிக்கும் நிறைய பேர் அப்படி இல்லை வேலை செய்வதை பற்றி கேட்பதற்கே உனக்கு உரிமை இல்லை ஆனால் சம்பளத்தை நீ கொடுக்க வேண்டும் கூட்டி வேறு கொடுக்க வேண்டும் அது மட்டும் தான் அப்படி இருக்கிற காலத்தில் போய் நம்ம எப்படி இப்படி பேசுறது ஆஹ ரார்த்தம் எதுக்கு சொல்றோம்னா ஜென்மே கிடையாதுங்கிற எதுக்கு சொல்ல வந்தேன் மா கர்ம பலகே துகுங்கிறதுக்கு அங்க வந்து ஜென்மான்னு அர்த்தம் இருக்குங்கிறதுக்காக சொல்ல வந்து ஆகா ஜென்மமே இல்லைங்கிற போது கர்மா எங்க எனவே பிராரப்தம் இல்லை அது ஒரு நியாயம் அப்புறம் இன்னொன்னு சொன்னார் இந்த பிரபஞ்சத்துக்கு காரணமே அக்ஞானம் இந்த பிரபஞ்சத்துக்குள்ளதான் தேகம் இருக்கு அக்ஞானம் போயாச்சுன்னா பிரபஞ்சமே இல்லை பிரபஞ்சமே இல்லைன்னா பிரபஞ்சத்துக்குள்ள இருக்கிற தேகமும் கிடையாது தேகமே கிடையாதுன்னா தேகத்துக்கு எங்க பிராரப்தம் அதுவும் கிடையாது பிராரப்தம் வந்து என்ன சொல்றது அது ஒரு தோற்றம் தானே தவிர இந்த வேதாந்தம் படிக்க படிக்க என்ன தோணணும் இந்த வாழ்க்கை நமக்கு ஒரு தோற்றம் சினிமா படம் இதுல டிராஜடி இருக்கும் கண்டிப்பா இருக்கும் காமெடியும் இருக்கும் எல்லாம் இருக்கும் ஃபைட்டு இருக்கும் தூயட்டும் இருக்கும் எல்லாம் இருக்கும் அது வேடிக்கை தான் பார்க்கணும் அது என்னோட சினிமா பார்க்குறவோ அது சினிமா யாருதோ அப்படின்னு நினச்சிக்கிறோம் அதுலேயும் சில சமயம் இன்வால்வ் ஆயிடுறோம் ஆனால் அதுக்கப்புறம் அது மறந்து போய்டுறோம் எத்தனை சினிமா பார்த்தாச்சு எத்தனை சினிமா எத்தனை சினிமா பார்த்தீங்கன்னு கணக்கு இருக்கா இருக்காது அதுவும் இப்போ டிவி வந்தோடனே அது வந்து எத்தனை சேனல் பார்த்தோங்கிறதே தெரியாது வீட்டில் எத்தனை சேனல் இருக்குதுன்னு கரெக்டாக சொல்ல தெரியுமா டிவியில் சொல்லத் தெரியுமா எத்தனை இட்லி சாப்பிட்டோங்கிறதே மறந்து போயிருக்கு எவ்வளோ எப்படி கரெக்டாக சொல்ல முடியும் அதெல்லாம் இக்னோர் பண்ணிவிடும் ஏதோ ஒரு சனியை மாத்திரம் பிடிச்சி வச்சுட்டு ஏழரை இருக்குது ஏழரை இருக்குது ஏழரை இருக்குது அஷ்டமத்து சனி ஏழரை சனி இதை மாத்திரம் பிடிச்சி வச்சுட்டு வீட்டில் யாரோ ஒருத்தருக்கு இருக்கும் கண்டிப்பாக என்ன ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் இருந்தால் ஏதோ ஒரு ராசிக்கு கண்டிப்பாக இது இருந்துகிட்டே இருக்கும் அதனால் அது ஒரே துக்கம் இப்படியே இழுத்து போட்டு நிறைய யூக்கப்படுறோம் நம்ம அதனால் உங்களுக்கு ரொம்ப சொன்னால் இதுவே கிளாஸே துக்கமான நாயிடும் அதனால் நான் சொல்ல விரும்பலை அப்போது மூணு காரணம் சொல்லியாச்சு தேக அசத்தியவாத் பிராரப்தம் நாஸ்தி ஜன்மாந்தர அபாவாத் பிராரப்தம் நாஸ்தி அஜான அபாவாத் பிராரப்தம் நான் அஜ்ஞானத்தை ரொம்ப அழகாக கொண்டு போனேன் அக்ஞானந்தான் பிரபஞ்சத்துக்கு காரணம் உபாதான காரணம் அக்ஞானம் போயாச்சுன்னா பிரபஞ்சம் இல்லை பிரபஞ்சத்துக்குள்ள தான் தேகம் இருக்குது பிரபஞ்சமே நெகேட் பண்ண பிறகு தேகம் இங்கே இருக்க போகிறது எனவே தேகத்துக்கும் கருமா கிடையாது ஆகையெல்லாம் நான் அனுபவிக்கிற சுகமும் மித்தியா சுகமும் சத்தியம் இல்லை நான் அனுபவிக்கிற துக்கமும் சத்தியம் இல்லை ஏன்னா இது ரெண்டு தானே ரொம்ப முக்கியமாக இருக்குது ீத்திருவர बहुत्वं, बहुत्वं परावरे दृष्टे, अस्य ீத்த ஒருத்திரணம் கொடுக்குற தமின் பராவரே திருஷ்டி அசியன் இது हृदय ஹி சித்தியந்தே சர்வசம்சய க்ஷீயந்தே சாஸ்ய கருமாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே அப்படின்னு உண்டகோபனிஷத் மந்திரம் மந்திரம் என்ன சொல்கிறது இந்த ஜானம் வந்தவுடனே பித்தியத்தை ஹிருதய கிரந்திஹி இந்த ஹிரதயத்தில் இருக்கிற முடிச்சுகள்லாம் அவித்யா காமகர்மாங்கிற முடிச்செல்லாம் பவிழ்ந்து போகிறது ஹிரதய கிரந்திஹி பித்தியத்தேன்னா அருந்து போகிறதுன்னு அர்த்தம் சித்தியந்தே சர்வசம் எல்லா சந்தேகங்களும் சித்தியந்தே சின்னாபிண்ணமாகி விடுகிறது சித்தியந்தேன்னா அதுவும் அருந்து போகிறது பித்தியே சித்தியதே சித்தியந்தே சர்வசம்சய அப்புறம் அடுத்தது என்னதுன்னா க்ஷீயந்தே சாஸ்ய அஸ்ய கர்மாணிச்சீயந்தே இவனுடைய கர்மங்களும் அழிந்து போகின்றன எப்போ அப்படின்னா தஸ்மின் திருஷ்டே பராவரே தஸ்மின் பராவரே திருஷ்டே சதி அந்த பராபர பிரம்மனை உணரும் பொழுது திருஷ்டேனா அர்த்தம் காணும் பொழுதுனா இங்கே அர்த்தம் கண்ணால் பார்க்கறதுன்னு அர்த்தம் இல்லை அறியும் பொழுது கண் கொண்டு பார்க்கும் முகத்தில் கண்கொண்டு பார்க்கின்ற மூடர்கள் அகத்தில் கண்கொண்டு பார்ப்பதே ஆனந்தம் ஆகையினால தஸ்மின்னு பராவரே இந்த பராவரேங்கிறது பிரம்மனுக்கு ஒரு விசேஷனம் பராவரே பிரம்மணி பரம் அவரம் பரம்னு சொன்ன நிர்குண பிரம்மன் அவரம்னு சொன்ன சகுண பிரம்மன் ஆக நிர்குண நிர்விகார பிரம்மனையும் அந்த பிரம்மன் தான் சிருஷ்டினால மாயாசகித பிரம்மன் ஆகிற போது அபர பிரம்மன் ஆகிறார் மாயாசகிதம் பிரம்ம அபரம் பிரம்ம மாயாரகிதம் பிரம்ம பரம் தாழ்ந்ததுன்னு அர்த்தம் பரம்னா உயர்ந்ததுன்னு அர்த்தம் உயர்ந்த தாழ்ந்த இந்த பராபரமே பராபரமேனு சொல்லி பாடுறோமே பராபர கண்ணி அதனால இறைவன் வந்து உருவமாகவும் அருவமாகவும் இருக்கிறார் அரு உருவமே அறு உருவமே அப்படின்னு சொல்லலாம் அரு உருவமே பராபரமே பராபரமே ஆகியன சுருக்கமாக சொன்னால் பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறான்னு நிறம் முதல்ல ஈஸ்வர பக்தி பண்ணுறான் அதுக்கப்புறம் ஈஸ்வர அனுகிரகத்தினால வேதாந்த சாஸ்திரம் படித்து என்ன புரிஞ்சுக்கிறான் நிர்குண பிரம்மனை புரிஞ்சுக்கிறான் நிர்குண பிரம்மனும் ஆத்மாவும் ஒன்றுங்கிறத புரிஞ்சுக்கிறான் ஆக இந்த விஷயங்களை முதல்ல ஈஸ்வரை பக்தி பண்ணி கர்மகாண்டத்தில் வந்து கர்மகாண்டம் உபாசனா காண்டத்தில் தன்னை ஜீவனாக கருதி உபாசனை பண்ணி ஜீவேஸ்வர பேத புத்தியோடு இருந்து அப்புறம் ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தினால ஜீவேஸ்வர பேத புத்தி ஓய் ஜீவேஸ்வர பேத பேத புத்தி மிச்சியா பிரம்மைவ சத்தியம் அப்படிங்கிற ஞானம் ஏற்பட்ட பிறகு அந்த ஜானம் ஏற் அத்வைத ஜானந்தான் கடைசியில் அத்வைத ஞானம் ஏற்பட்ட பிறகு அஸ்ய கர்மானிச்ச கஷியந்தே அந்த வித்தியதே ஹிரதய கிரந்த விட்டுட்டார் சித்தந்தே சர்வசம்சையாக விட்டுட்டு அந்த அது மாத்திர டாபிக் முக்கியமானதை எடுத்துனுட்டார் கர்மாணிச்ச கஷீயந்தே கர்மங்களும் அழிந்து போகின்றன அப்படின்னு சொல்லியிருக்கு அங்க கர்மாணின்னு போட்டிருக்கே அது என்ன வச்சனம் பா அப்படின்னு கேட்குறார் அது என்ன வச்சனம் கொஞ்சம் சொல்லேன் அப்படிங்கிறார் கர்மாணி கர்ம கர்மணி கர்மான கர்மாணிங்கிறதுனம் பகும் தன்ிேதார்த்தம் கர்மாணினா பகு போட்டிருக்கு பகுவச்சனத்தில் இருக்கு அப்பனா என்ன கர்மா சஞ்சித ஆகாமி பிராரப்த கர்மாணி ஞானாகனி சர்வ கர்மாணி நம்ம கூட எடுத்துக்கலாம் அது இது ஸ்ருதி அது ஸ்மிருதி ஞானாக்னி சர்வ கர்மாணி பஸ்மசாத் குருத்தே ததா சொல்லிருக்கு சமித்தோக்ஸ்மசாத் குருத்தே அர்ஜுனி சர்வகர்மாணி தேறாவது ஸ்லோகம் நினைக்கிறேன் நாலாவது அத்தியாயம் முப்பத்தி ஆறு இல்லாட்டி முப்பத்தி ஏழு இருக்கணும் தன் நிஷேதார்த்தம் ஸ்ருத்தியா கீதம் தன் நிஷேதார்த்தம் ஸ்ருத்யா பகும் பங்கிறது கர்மாணி பகுத்துவம் ஏன் வச்சுக்கணும் கர்மாணிங்கிறது பகுவச்சனம் அதை வந்து பகுத்துவம் சொல்லி இருக்கு பகுவச்சனத்துல சொல்லி இருக்கு நம்ம அர்த்தம் பண்ணிக்கணும் தன் நிஷேதார்த்தம் பிராரப்தத்தையும் நிஷேதம் பண்றதுக்காக எது ஸ்ருத்தியா ஸ்புட்டம் கீதம் தத்து பிராரப்த அப்படி படிக்கணும் எத்து ஸ்புட்டம் கீதம் சாவுக்கு அர்த்தம் வேண்டாம் யாதொன்று ஸ்ருதியினால் தெளிவாக உபதேசிக்கப்பட்டிருக்கிறதோ ஸ்ருதியில கர்மங்கள் கிடையாதுன்னு சொல்லி இருக்குப்பா என்ன இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் இதெல்லாம் ஸ்ருதி மூலமா தான் பேச முடியும் நம்ம கண்ணுக்கு தெரியாது அதிருஷ்ட அதிருஷ்ட விஷயம் ஆனா வேதாந்தத்துல ஞாபகம் மித்யா அதிருஷ்டம் மித்யா இது பெரிய பாம் இது திருஷ்டம் மித்யா அதிருஷ்டம் மித்யா நம்ம பூஜை எல்லாம் பண்றோம் நம்ம சாஸ்திரம் இப்படி சொல்லுகிறது நீ பூஜை எல்லாம் பண்ணினா உனக்கு வந்து இகலோகத்தில் மாடு மனை மக்கள் சுற்றம் குற்றம் எல்லாம் சரியா கிடைக்கும் நல்லா கிடைக்கும் அப்படின்னு சொல்றது ஆனால் நீ இறந்து நீ பூஜையெல்லாம் நல்லா பண்ணினியானா ஜபம் பண்ணியானா இறந்து போன அப்புறம் உனக்கு ஸ்வர்க்கமும் கிடைக்கும் அதிர்ஷ்டம் நான் முதல் வகுப்பில் பேசியிருக்கேன் அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்காது தெரியாது இந்த அபரோக்ஷானுபூதி முகவரையில் இதை பற்றியெல்லாம் பேசியிருக்கேன் அதிருஷ்டம் திருஷ்டமெல்லாம் பேசினேன் எல்லாம் நாடாகிடுச்சா ஒரு மாதம் ஆச்சு நல்லா மறந்து போயிருக்கும் ஆக அதிருஷ்டம் திருஷ்டம் அதிர்ஷ்டங்கிறது என்னது ஸ்வர்க்கம் இங்கே தெரியாது அதிருஷ்டம் அதிருஷ்டத்துக்கு ரெண்டு அரிசம் இருக்கு அதிர்ஷ்டம்ங்கிற சொர்க்கத்தையும் குறிக்கும் நம்ம பண்ணுற நல்ல காரியம் புண்ணியமாக மாறுறது இல்லையா அது கண்ணுக்கு தெரியாது பண்ணுற தப்பு பாபமாக மாறுறது அதுவும் கண்ணுக்கு தெரியாது ரெண்டுமே அதிருஷ்டம் ஒன்று சுரதிருஷ்டம் இன்னொன்று துரதிருஷ்டம் துக்கத்தை கொடுக்கறது துரதிருஷ்டம் சுகத்தை கொடுக்கறது சுரதிருஷ்டம் அப்படியே வச்சுக்க வேண்டியதுதான் எல்லா கர்மாவும் அழிச்சுடுறது யஜ்ன யாகங்கள்லாம் பண்ணியிருக்கேனே அதோட சொர்க்கத்துக்கு போகணுமே அப்படின்னா அந்த கர்மாவே அழிச்சுடும் அதனால்தான் கர்மாணி பகுத்துவம் ஆக க்ஷீயந்தே சாஸ்ய கர்மாணி சஞ்சித ஆகாமி பிராரப்த கர்மா எல்லாத்தையும் அது நிஷேதார்த்தம் நிஷேதம்னா என்னர்த்தம் நீக்குவதற்காக விளக்குவதற்காக சுத்தியா கீதம் தெவா சொல்லிருக்கு கர்மாணின்னு சொல்லி பகு வச்சனத்தில் போட்டிருக்கிறதுனால ஸ்ருத்தியா ஸ்புட்டம் கீதம் அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும் அப்போ வே ஸ்ருதி பிரமாணம் இருக்கு இப்போ எத்தனை நியாயம் சொல்லியாச்சு எத்தனை காரணம் சொல்லியாச்சு பாருங்க பிராரப்தம் இல்லேங்கிறதுக்கு தேகம் அசத்தியமானதுனால பிராரப்தம் கிடையாது ஜென்மா இல்லாததுனால பிராரப்தம் கிடையாது அஜானம் இல்லாததுனால அக்ஞான காரியமான பிரபஞ்சத்துக்குள்ள தேகம் வர்றதுனால பிரபஞ்சம் வித்தியாவானத்தினால தேகமும் வித்தியாவானத்தினால பிராரப்தம் இல்லைன்னு சொல்லியாச்சு ஸ்ருதியே சொல்லியிருக்கப்பா வேதமே சொல்றது எல்லா கர்மங்களும் போகிறதுன்னு சொல்லியிருக்கு அங்க ஏதாவது பிராரப்தம் தவிரன்னு சொல்லியிருக்கா இல்லையே ஆகையினால பிராரப்தமும் கிடையாது அடுத்த ஸ்லோகம் சஞ்சித கர்ம பத்தி பேச்சே கிடையாது பிராரப்தம் இருக்கா இல்லையாங்கிறதான் விசாரம் பிராரப்தமும் ஞானி திருஷ்டியில் இல்லைங்கிறத சொல்ல வேண்டியிருக்கு பிராரதம் இருக்குதுன்னு சொன்னதுனால தப்பு இல்லை எல்லா புத்தகத்துலையும் நிறைய திரும்ப திரும்ப படிச்சிருக்கோம் ஞானிக்கு பிராரப்தம் இருக்குது ஞானிக்கு பிராரப்தம் இருக்குது பிராரப்தம் இருக்கிறதுனால தான் நமக்கு பாக்யம் நம்ம பாடம் கேட்க முடியிறது அதெல்லாம் வந்து படிக்க சம்பிரதாயம் இருக்குது பிராரத்தம் இருக்கிறதுனால தான் ஞானத்தை அனுபவிக்க முடிகிறது ஞானத்தை ரசிக்க முடியிறது அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறோம் அப்ப என்னவா என்ன ரசிக்கிறோம் பிராரப்தம் மித்யான்னு ரசிக்கிறோமா பிராரப்தம் சத்தியம்னு ரசிக்கிறோமா ஆக என்னால பிராரப்தம் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டா என்ன சொல்றது பிராரப்தம் இல்லை தோற்றம் மாத்திரமே அப்படின்னு புரிஞ்சுக்கணும் ததான் அர்த்தத்வயா கமா தனமாக இப்போ என்ன சொல்கிறார் இல்லை இல்லை பிராரப்தம் இருக்கு அப்படின்னு வரும் இந்த உங்களுக்கு தோணும் நம்ம பிராரப்தம் இந்த பிராரப்தத்திலேருந்து எப்போ இந்த பிராரப்தம் போகுமோ தெரியலையே இந்த ஒரு ஸ்லோகம் தான் இருக்குது முடிஞ்சு இந்த விசாரம் முடியப்போது இல்லை இல்லை பிராரப்தம் இருக்குங்கிறது தான் நம்ம எம்ஃபசைஸ் பண்ணணும் பிராரப்தம் இல்லைங்கிறத எம்ஃபசைஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுப்போம் அது சொல்கிறார் அக்னேகி பலாத்து உச்சேத் அக்னை அக்னைன்னு சொன்னா அக்னை அஜ்ஞானிகளால் அர்த்தம் அஜானிகளால் இருக்கு ஸ்லோகத்துல சேதத்து சேதத்து அக்னை அக்னி ந அஜானிகளால் அஜானிகளால் நேர்த்த ரொம்ப ஆழ்ந்து சிந்திக்காமல் கொஞ்சம் கொஞ்சம் நுனிப்புல் மேயிறவங்க இன்னும் கிளியராக புரிஞ்சிக்காமல் இருக்காங்க சில பேர் ரொம்ப இல்லை இல்லை பிராரப்தம் இருக்குதுன்னு தான் சொல்லணும் இந்த கட்சி கொஞ்சம் இருந்ததுன்னு வச்சுங்களேன் நம்ம படிக்கிறதே வியாபாரிக திருஷ்டி தான் அந்த அர்த்தத்தில் தானே பேசின்னு இருக்கோம் இப்போ பிராரப்தம் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டால் இல்லை இல்லை இருக்கத்தான் இருக்குது பிராரப்தம் ஞானிக்கு பிராரப்தம் இருக்குது அப்படி சொன்னீங்கன்னு சொன்னால் ஞானிக்கு பிராரப்தம் இருக்குன்னா பிராரப்தம் சத்தியமா இச்சயா அதுதான் கேள்வி அது சொல்லாம பிராரப்தம் வந்து இருக்குன்னு சொன்னா அதுல நிறைய தோஷங்கள் வருங்கிறார் பலாத்து ஏத்தத்து உச்சத்தே சேத் கழுக்கட்டாயமா பிராரப்தம் இருக்குன்னு சொன்னார்களே ஆனால் அதனால ரெண்டு தோஷம் வருங்கிறார் அனர்த்தத்வய ஆகமஹா அது என்னன்னே சொல்லலை அனர்த்தத்வய ஆகமஹா அனர்த்தத்வயம் அனர்த்தயம்னா என்ன அர்த்தம் இதனால அனர்த் ரெண்டு விதமான அனர்த்தம் ஏற்படும் அப்படிங்கிறார் என்ன அனர்த்தம் ஏற்படும் அப்படின்னா நீங்கள் ரெண்டு புரிஞ்சுங்க அனர்த்தம்னு சொன்னால் என்ன அப்ரயோஜனம் கொஞ்சம் அனர்த்தம்ங்கிறது அனர்த்தம் தான் சொல்லணும் அனர்த்தமாக அர்த்தம்னு சொன்னால் பிரயோஜனம்னு அர்த்தம் அனர்த்தம்னு சொன்னால் அப்ரயோஜனம்னு அர்த்தம் இருக்குது தோஷம் ஒரு குறை குறைபாடுன்னு அர்த்தம் ரெண்டு வகையான குறைபாடுகள் தோன்றும் இரண்டு குறைகள் தோன்றும் அக்னி பலாத்து ஏத்தத்து உச்சியத்தே சேத் சேத்துங்கிற சப்ளை பண்ணிடும் இருக்குமானால் அனர்த்தத்வய ஆகமாக ரெண்டு அனர்த்தம் ஏற்படும் பவதி அனர்த்தத்வய ஆகமாக பவேத் வந்துவிடும் அப்படின்னு சொல்கிறார் என்ன அனர்த்தம் ஏற்படும் அதை வந்து அவர் சொல்லலை வேதாந்த மதஹானஞ்ச எதோஜானம் இது ஸ்ருதி அப்படின்னு போட்டிருக்காரு வியாக்கியானக்காரர் தான் நல்லா சொல்றார் பிராரப்தம் வந்து சத்தியம்னு சொல்லிட்டோமானால் மற்றதெல்லாம் அழிச்சிடும் ஆனால் பிராரப்தம் சத்தியம்னு சொன்னோம் ஆனா அத்வைதான் அவுட்டு பிராரப்தம் சத்தியம் அப்படின்னு சொன்னோமானா அது சொல்லலை அந்த வார்த்தையை சொல்லலை ராரப்தம் சத்தியமா மிச்சயான்னு போடலை அது ரொம்ப வலுக்கட்டாயமாக இல்லை ஞானிக்கு பிராரப்தம் இருக்குது பிராரப்தம் இருக்குன்னு சொன்னால் என்ன தோஷம் வரும்னு கேட்டால் ரெண்டு தோஷம் வரும் அதில் முதல் தோஷம் என்னென்னா ஞானத்தினால எல்லா அழியும் பிராரப்தம் மாத்திரம் அழியாது எப்படி ஞானத்தினால எல்லா அழியும் பிராரப்தம் மாத்திரம் அழியாது ஏன்னா இந்த சரீரம் இந்த பிறவியில் உடம்பை நம்ம இந்த பிறவியிலே விசாரம் பண்ணி பிறவியே இல்லைன்னு சொல்லின் இந்த பிறவியில பா தொடங்கின புண்ணிய பாபங்கள் சுகதுக்கங்கள்லாம் அனுபவிச்சு தான் ஆகணும் சொல்றோம் இல்லை இந்த வியாபாரிக பாரமார்த்திக திருஷ்டி இல்லாதனால இப்படி சில பேர் பேசினா இந்த கருத்துக்காக அது பதில் சொல்றார் அந்த கருத்துக்காக பதில் சொல்றார் ஆக ஞானம் வந்து பிராரப்தத்தை தவிர சஞ்சிதத்தையும் ஆகாமியும் அதை அழிச்சு அதை பத்தி கேள்வியே இல்லை சஞ்சிதமும் ஆகாமியும் அழிஞ்சு போயிடுங்கிறத பத்தி கேள்வி பிராரப்தம் மாற்றம் ஞானத்தினால அழியாதுன்னு சொன்னா பிராரப்தம் சத்தியம் ஆயிடும் பிராரப்தம் சத்தியம் ஆயிடுத்து அத்வைத்த மதம் தான் சித்திக்கும் அத்வைத்தம் ஏன்னா ரெண்டு சத்தியம் ஆயிடும் பிராரப்தம் சத்தியம்னா அதுக்கு இருப்பு வந்துடும் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம் பாடம் ஆரம்பத்திலேருந்து என்ன சொல்றோம் அதற்கு சுய இருப்பு இல்லை இந்த உடலுக்கோ உலக வாழ்க்கைக்கோ இருப்பு என்பது உணர்வை தவிர உணரப்படுபவைகளுக்கு இருப்பே இல்லை இதெல்லோ பாடம் முக்கியமான பாடம் இதுதானே உணர்வை தவிர உணரப்படும் பொருள்களுக்கு இருப்பே கிடையாது ஆனா பிராரப்தம் பிராரப்தம் இருக்குன்னு சொன்னா அதுக்கு இருப்பு வந்துடும் அது சத்தியம் சத்தியமாயிடுதுன்னு சொன்னா துவைத்தம் சித்தி துவைத்தம் சித்தி ஆயிடும்னா என்ன ஆகும்னா துவைத்தம் வந்து சாஸ்திரத்துக்கு விரோதம் துவைதம் சித்தி ஆச்சுன்னு சொன்னா என்ன ஆகும்னா துவைத்த சித்தி இப்படி போடணும் முதல்ல அனர்த்தம் என்னது துவைத்த சித்தி ஆயிடும் துவைத சித்தி ஆறதுனால என்ன ஆகும்னா நமக்கு மோட்சம் கிடையாது அனிர் மோக்ஷ பிரசங்கா அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நீட்டினா அப்புறம் வந்து இதுக்கு முன்னாடி ஜென்மத்திலையும் கொண்டு போயிடலாம் ஏன்னா பிராரப்தத்துக்கு காரணம் ஜென்மான்னு சொல்ல வேண்டி வருமே அந்த ஜென்மா சரிப்பா பிராரப்தம் இருக்குங்கிறே இந்த இருக்கிற பிராரப்தத்துக்கு காரணம் என்னென்னா பூர்வ ஜென்மான்னா இப்போ பூர்வ ஜென்மா சத்தியமானு கேட்டால் என்ன ஆகும் பழபடியும் துவைதம் வந்துடும் அப்போது துவைத்தம் சத்தியம்னு சொன்னால் இந்த துவைத்தத்துக்குள்ளே நாம் திரும்ப திரும்ப பிறந்து பிறந்து இறக்கணும் அந்த உண்மையாகிடும் அப்புறம் நமக்கு முக்தி என்பது உறுதியாகாது எனவே மோட்சம் என்பது சித்திக்காது மோஷ அசித்திஹி துவைத்த சித்திஹி துவைத சித்தியினால் மோக்ஷம் சித்திக்காது அது மாத்திரம் இன்னும் இருக்கு வேதாந்த மதஹான வேதாந்த சம்பிரதாயம் இருக்காது சம்பிரதாயம் தப்பா போயிடும் அத்வைதத்தை சொல்லிக் கொடுக்க முடியாது அத்வைதத்தை டீச் பண்ண முடியாது அத்வைத சம்பிரதாய விச்சின்னம் அத்வைத சம்பிரதாயம் எடுபடாது மதிப்பற்றதாகிவிடும் பயனற்றதாகிவிடும் வேதாந்த மதகானஞ்ச நம்ம அவர் ரெண்டுன்னு சொன்னார் நம்ம மூணு சொல்லியிருக்கோம் என்ன சொல்லியிருக்காரு துவைத சித்தி மோக்ஷ அசித்திஹி அப்புறம் என்னது சம்பிரதாய விச்சின்னா சம்பிரதாயத்துக்கு மரியாதை இருக்காது இத்தனை தோஷங்கள்லாம் வரும் ஏன்னா என்னத்துக்கு நீங்கள் இவ்வளவு க அத்வைதத்தை சொல்கிறேன்னு சொல்லி கடைசியில் வந்து மோட்சமும் இல்லை கடைசியில் எல்லா பாடமும் நடத்தி கடைசியில் துவைதத்தில் தான் முடிச்சிங்க ஆகையினால் துவைதம் சித்தி ஆகிறது மோட்சம் சித்தி ஆகலை நீங்கள் சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் வேஸ்ட் பாடமே அனாவசியம் முப்பது நாள் ஆச்சு குறியறதுக்கு அப்படின்னு சொல்ல வேண்டி வரும் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது அப்படி அதனால அது வந்து பிராரப்தம் இல்லைன்னு என்ன இதெல்லாம் சொல்லி என்ன அர்த்தம் பிராரப்தம் சத்தியம்னு ஒத்துக்கொண்டால் இந்த தோஷங்கள்லாம் வரும் எனவே இந்த தோஷங்கள் வராமல் இருக்கணும்னா பிராரப்தத்தை சத்தியம்னு ஒத்துக்கக்கூடாது பிராரப்தம் சத்தியம் இல்லைங்கிறதுக்கு ஸ்ருதிப்பிரமாணம் யுக்தி பிரமாணம் அனுபவ பிரமாணமெல்லாம் இருக்குது ஆகையினால பிராரப்தம் உண்மையல்ல எல்லாம் என் பிராரப்தம்னு மண்டையில் போட்டுக்காதே இது நிறைய நமக்கே எல்லோருக்கும் இந்த குழப்பம் நிறைய இருக்குது விவகாரத்தில் என்னன்னு கேட்டால் விவகாரம்னு சொல்லிப்போம் அதே சமயம் வந்து ஏதாவது பாதிச்சுதுன்னு சொன்னால் நம்ம வேதாந்தம் சொன்னோம்னா உன்ட்ட வேதாந்தம் கேட்டேன்னா உனக்கும் வேதாந்தம் தெரியும் எனக்கும் வேதாந்தம் தெரியும் நடைமுறை பிரச்சனை இப்போ பேசு அப்படின்னா அதனால இப்போ அதுக்காகத்தானே வேதாந்தமே அதுக்காகத்தானே வேதாந்தமே அப்படின்னா இது ரொம்ப குழப்பம் இந்த ஏரியா தான் ரொம்ப எல்லாேருக்கும் எந்த நேரத்தில் வேதாந்த நான் வந்து எனக்கு ஒரு ப்ராப்ளம் வரும்போது நான் வேதாந்தத்தை சிந்தனை பண்ணுறேன் இன்னொருத்தர் நான் வேதாந்தத்தை சிந்தனை பண்ணுறதுனால எனக்கு ப்ராப்ளத்துக்கு ரியாலிட்டி போயிடுறது என்னை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட ஒரு பிரச்சனை வருதுங்கிற போது அது என்னோட பிரச்சனையாக இருந்தாலும் வேறு பிரச்சனைகளாக இருந்தாலும் அது என்னிடத்தில் வரும்போது நான் என்ன சொல்கிறேன் ஐ டோன்ட் கேர் நான் அப்படின்னா சொல்கிறேன் ஏன் இப்படின்னா இதை பொய்ய போய் நான் இது பொடி இதை பொடி எழுச்சுட்டு இதுக்காக போட்டு படாபாடு படனமாக்கும் நான் அதை ஒன்றும் பெருசாக நினைக்கிறது இல்லைன்னு இங்கே பெருசாக நினைக்கலன்னா மற்றதெல்லாம் பண்ண முடியாதுன்னு அவர் அவர் விவகாரம் பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்க நான் அதை வந்து ரொம்ப முக்கியமாக எடுத்துகிட்டு உள்ளே போனேன்னு வச்சுக்கோங்க கடைசியில் எந்த படிக்கிறது ராமாயணம் எடுக்கிறது பெருமாள் கோயில் தான் அப்படி ஆகிடும் அதனால அந்த காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா விவகாரத்தையெல்லாம் விட்டுட்டு என்ன எங்கேயா காட்டுக்கு போய் யாரையும் டிப்பெண்ட் பண்ணாமல் குரங்கு என்னெல்லாம் திங்குறதோ அதை சாப்பிட்டுண்டு சொல்லணும் குரங்கு என்னெல்லாம் திங்குறதோ அது ஏன்னால் குரங்கு திங்கிறதுலாம் நமக்கும் ஒத்துக்குமா அதுக்காக நம்ம குரங்காயிட மாட்டோம் அதனால் அதெல்லாம் வந்து எல்லாம் நம்ம சாப்பிட்டுண்டு யாரோடையும் எந்த சம்பந்தமும் வச்சுக்காம மனோபுத்தி அகங்கார சித்தானினாகும் ந சஸ்ரோத்ர ஜிஹ்வே ந ச கிராண நேத்ரே நச்ச வியோம பூமி நேஜோ நவன்மீ ஜிதானந்த ரூபிவோம் யாருக்கு தெரிய போகிறது நம்மளை பற்றி ஒருத்தருக்கும் தெரிய போகிறது நம்ம ஞானம் இருக்கோமா ஞானம் இல்லையா என்னவா தெரியவா போகிறது அடுத்ததாக தான் ஆரம்பிக்க போகிறோம் ஆகையினால எல்லாருக்குமே இந்த அபிப்பிராயம் இருக்குது விவகாரத்தையும் பாரமார்த்திகத்தையும் எப்படி ஹேண்டில் பண்ணுறது இப்போது படிப்போம் அதே தான் நிறைய பேருக்கு சிக்கலே நீங்கள் ஒரு பிரச்சனையை எங்கிட்ட கொண்டு வரும்போது நான் வேதாந்தம் பேசினா உங்களுக்கு கோபம் வந்துடும் அப்போ நான் என்ன பண்ணணும் ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் சரி பண்ணத்தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதில் இறங்கணும் அப்புறம் கடைசியில் என்ன ஆச்சுன்னா அபரோக்ஷானுபூதின்னு ஒரு புஸ்தம் இருக்குல்ல ஓஹோ அது எப்போ படித்தோன்னு நினைக்கிறேன் அதில் என்ன சொல்லியிருக்கு ஜகத்து மித்யான்னு சொல்லியிருக்கு பிரம்மன் சத்தியம் சொல்லியிருக்கு அத்வைதம்னு சொல்லியிருக்கு ஓஹோ நானும் கேட்ட மாதிரி இருக்கு எனக்கும் அது பாட்டுக்கு எங்கேயோ உட்கார்ந்துருக்கு அது என்னோட சேர்ந்து என் வாழ்க்கை மயமாக ஆகலை ஆகிறதுக்கு விடலை இந்த விவகார உலகம் விடமாட்டேங்கிறது அப்படிலாம் சொல்லணும் ஆகையினால எதோ ஞானம் இது ஸ்ருதி அந்த ஸ்ருதி எங்க இருக்குன்னே தெரியல எதோ ஜானம் இது ஸ்ருதி ஞானாதேவது கைவல்யம் அப்படின்னு ஸ்ருதி சொல்லி இருக்கு அதான் அர்த்தம் ஞானத்தினாலன்றன்றோ முக்தி என்று வேதம் சொல்லி இருக்கிறது என்ன ஞானத்தினால முக்தி துவைதமித்யா ஜானத்தினால முக்தி அத்வைத சத்திய ஜானத்தினால முக்தி ஆத்ம ஜானத்தினால முக்தி ஆத்ம சத்திய ஜானத்தினால மோட்சம் அநாத்ம வித்யாஜானத்தினால மோக்ஷம் ஆஹா எதோ ஜானமிதி ஸ்ருதி ஆஹா எதனால் ஞானமோ அதனால் மோக்ம் அர்த்தம் எஸ்மாத் ஞானம் ஞானேன மோக் பவதி அது நீங்க போடுங்க ஞானாதேவது கைவல்யம் அந்த ஸ்ருதி எங்க இருக்குன்னு தெரியல ஆனால் சங்கராச்சாரியர் கோட் பண்றார் நிறைய அழிஞ்சிருக்கு நடுவில் எல்லாம் எதாவது காணாமல் போயிருக்கலாம் ஏட்டுச்சோடி எல்லாம் காணும் அதில் அவங்க கோட் பண்ணுறது எங்க இருக்குன்னு தெரியவே இல்லை அஹ ஜானம் இது नहि ज्ञानेन ஜான சதம் பவித்திர வித்தியா நமக்கு இருக்கவே இருக்கு கீதை ஏதன் ஜானம் இது பிரோக் அஜானம் எதத்தோன்யா பதிமூணா அத்தம் பரம் பூய் பிரவசியமி ஜாநாணுத்தமம் ஸ்ரேயன் திரியமையாத் ஜானயர்தப தேஷாம் ஞானி நித்தியுக்த ஏகபக்திர்விசிஷியத்தை போருமா இந்த கொட்டேஷன் போருமா இன்னும் கொஞ்சம் வேணுமான் அப்படி சொல்கிறாங்க இல்லையா இந்த படை போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமான் போராட்டம்லாம் போடுவான் அது மாதிரி இந்த கொட்டேஷன் போருமா இன்னும் கொஞ்சம் கொட்டேஷன் வேணும் வேதாகமேதம் புருஷம் மகாந்தம் ஆதித்யவர்ணந்தமசஸ்துபாரே சர்வாணி ரூபாணி விசித்திர தீர நாபிவதாஸ்தே நானிய பந்தா வித்தியதேயநாய எத்தனையோ வாக்கியங்கள்லாம் வேதங்கள்லாம் சொல்லுகிறது ஆகையினால எதோ ஜானம் இது ஸ்ருதி இப்போ இந்த விசாரத்திலேருந்து என்ன முடிஞ்சது இதோட முடிஞ்சு போச்சு இந்த தொண்ணூற்றி ஒன்பதா ஸ்லோகத்தோடு தொண்ணூறாவது ஸ்லோகத்துலேருந்து தொண்ணூற்றி ஒன்று வரைக்கும்னு சொன்னேன் நீங்க தொண்ணூத்தி ஒன்பது வரைக்கும் வச்சுட விசாரா பிராரப்த விசாரம் ஞானிக்கு பிராரப்தம் இருக்கிறதா இல்லையா என்கிற விசாரம் விசாரத்தினுடைய சாரம் என்ன கடைசியில வியாபகாரிகிருஷ்டியா பிராரப்தம் அஸ்தி பாரமார்த்திக திருஷ்டியா பிராரப்தம் நயவ வித்தியதே கிடையவே கிடையாது ஆக லோக திருஷ்டி சாஸ்திர திருஷ்டி அக்ன திருஷ்டி ந தூ ஞானி திருஷ்டி ஞானி தனக்கு ஞானி தன்னை என்னவா நினைக்கிறான் ஞானியாக நினைக்கிறானா அக்ஞானியாக நினைக்கிறானா ஞானி தன்னை ஞானியாகவும் நினைக்கிறது ஞானி தன்னை பிரம்மமாக கருதுறான் ஆனால் அந்த சரீரம் மனசெல்லாம் உலகத்தில் நமக்கு தோற்று கொண்டிருக்கிறதுனால அந்த ஞானத்தை உடையவனாக இருக்கான் ஞானி நானுடைய சரீரம் இருக்குது ஞானிக்கு அந்தக்கரணம் இருக்கு அந்த கரணத்துல அகம் ஞானம் இருக்கு ஆனா அந்த ஷரீரம் இருக்கிறதும் அந்தக்கரணம் இருக்கிறதும் அந்த ஞானம் இருக்கிறதும் ஆபாசம் ஆபாசம்னா தோற்றம் நம்ம மாத்திரம் என்னவா நமக்கு ஷரீரம் இருக்கிறதும் நமக்கு அந்தக்கரணம் இருக்கிறதும் நமக்கு அஜ்ஞானம் இருக்கிறதும் என்னது ஆபாசமா சத்தியமா அஜானம் ஞானம் ரெண்டும் சொல்லணும் ஆக என்னால நமக்கு இருக்கிறது நம்ம வேதாந்தம் படித்ததுனால ஏன்னா உங்களுக்கும் ஞானம் இருக்கிறதுனால என்ன சொல்றீங்க ஆபாசமா இருக்குன்னு சொல்லணும் தோற்றம்னு சொல்லணும் இல்லைன்னா என்ன சொல்லணும் இல்லை எங்களுக்கெல்லாம் உண்மை ஞானிக்கு எல்லாம் பொய் ஞானிக்கு பொய்யின்னு உனக்கு எப்படி தெரியும் ஏன்னா ஞானி வந்து இந்த உலகத்தை மிச்சியாவா நினைக்கிறார் ஆத்மாவை சத்தியமா நினைக்கிறார் ஏன் நீ நினைக்கப்படாது அது ஞானிக்கு எனக்கு இப்படி இருந்தா தான் ஏழரை சனியோடு இருக்க முடியும் அப்ப நீ என்னவா இருக்க விரும்புற அப்ப ஞானியோட ஞானம் உனக்கு தெரியறதுன்னா உனக்கு ஞானம் இருக்கா ஜானம் இருக்கா அப்ப என்ன பண்றதுன்னா அடுத்த ஸ்லோகம் படிச்சுன்னு வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்கன்னு சொன்னால் ஞானிக்கு எதனால அவர் ஞானி நீங்கள் சொல்கிறீங்க இல்லை இல்லை அவர் தலையை சொறிஞ்சிட்டே இருக்கார் அதனால ஞானி அப்படியே சொல்ல முடியும் தலையை சொறிஞ்சுட்டே இருக்கார் அதனால ஞானி அவர் குளிக்கிறதே இல்லை அதனால ஞானி அவர் அப்பப்போ ஆகாசத்தை பார்த்து சிரிப்பார் அதனால ஞானி அப்படியா சொல்ல முடியும் ஆக அவருக்கு மனசில் அறிவு ஞானம்னா எல்லாரும் என்னமோ நினைச்சிருந்துருக்காங்க ஞானினா விடாமல் சுருட்டு குடிப்பார்னா ஒரு சுருட்டு குடிச்சுட்டு இருப்பாராம் உடனே பக்தர்கள்லாம் வந்து இன்னொரு சுருட்டை வைப்பாங்க உடனே அந்த சுருட்டை எடுத்துருவாங்க எடுத்து அதை வந்து கண்ணில் ஒத்திண்டு அந்த சுருட்டை தலையில் வச்சுண்டு எல்லாம் இருக்குது உலகத்தில் நடக்கிறது தான் நான் சொல்கிறேன் நடக்காதையா சொல்கிறேன் நம்ம அபரோக்ஷான்பூதி படித்தா நம்மெல்லாம் அஜானிகள் அவங்களாம் வந்து என்னென்னா நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணணும் குளிக்காமல் இருக்கணும் சாக்கை கட்டின்னு இருக்கணும் ஏதோ என்ன அது உடனே பஜபவனத்தில் ஸ்லோகம் வேறு இருக்கா ரத்யா சற்பட்ட விச்சித கந்தக புண்ணியா புண்ணிய விவர்ஜித பந்தக யோகி யோக நியோஜித்த சித்தக ரமதே பாலோன் மத்தவ அந்த ஸ்லோகம் சொன்ன உடனே இது பாருங்கள் ஞானிக்கு அடையாளதெல்லாம் இருக்கணும் நார்மலாக இப்படி எல்லாம் வரக்கூடாது நினச்சிருந்திருக்கோம் சரி முடிச்சுவிட்டேன் இது ஆக பிராரப்தம் பிராரப்தத்தை பற்றி விசாரம் பண்ணுற பிராரப்தம் முடிஞ்சுது பிராரப்தத்தை பற்றி விசாரம் பண்ணுற பிராரப்தம் நிறைவு பெற்றது இனிமே நூறாவது ஸ்லோகம் தொடங்கி நூற்றி ஸ்லோகம் வரைக்கும் நிதித்தியாசனம் சொல்ல போகிறார் நாற்பத்தி நாலு ஸ்லோகம் நாற்பத்தி அஞ்சு நூறாவதையும் சேர்த்தா 45 ஸ்லோகம் நிதித்தியாசனம் சொல்லப்போ இவ்வளவு நேரம் படித்ததெல்லாம் மனசுக்குள்ளே போகணும் அப்புறம் நம்ம வேறு என்ன நினச்சுன்ருக்கோம் வேறு நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னேன் அதாவது உங்களுக்கு இது ஆழமான மனதுக்கு போகணும்னா என்ன பண்ணுறது இந்த ஞானம் ஆழமான மனதுக்கு போகணும்னா என்ன பண்ணுறது எல்லாத்தையும் விட்டுடணும் காட்டுக்கு போகணும் எல்லாத்தையும் விடணும் முதல்ல அதுவே பெரிய கஷ்டம் எல்லாத்தையும் விடணும் அப்புறம் யாருக்கும் தெரியாத இடத்துக்கு போயிடணும் போய் அங்கே என்ன பண்ணுறது சாப்பிட்டு தூங்குறதுன்னு அங்கே நீ தியானம் பண்ணணும் எல்லாத்தையும் விடணும் வெட்டத்துக்கு பிறகு நீ வேறு தனியாக இடத்துக்கு போகணும் போனால் போகாது அங்கே உக்காந்து தியானம் பண்ணணும் அப்படி பண்ணணுமா இல்லை இங்கேயே பண்ணலாமா அப்படின்னா ஆச்சாரியார் என்ன பண்ணுறாருன்னா நீ எதையும் விட வேண்டாம் எவ்வளோ சௌரியமாக இருக்குது பாருங்க எதையும் விட வேண்டாம் எங்கேயும் போக வேண்டாம் நீ தியானமும் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத தியானம் பண்ண சொல்ல போகிறேன் நான் தியானம் பண்ண சொல்ல போகிறேன் எப்படி சொல்றேன் பாருங்கோங்கிற இப்ப நம்ம சொல்ல படிக்க போற விஷயம் நிதித்தியாசனம் அது முதல்ல சொல்லிவிடுறேன் நிதித்தியாசனம் நிதித்தியாசனம்னா என்ன இதுவரைக்கும் நாம என்ன படிச்சு தெரிஞ்சுட்டு இருக்கோமோ ஆத்மா சத்தியம் அனாத்மா மித்யா ஆத்மா வேற அனாத்மா வேற அனாத்மாமித்யா ஆத்மா சத்தியம் ஆத்மாதான் இருக்கு பிரம்மந்தான் இருக்கு அத்வைதந்தான் இருக்கு படிச்சு தெரிஞ்சுட்டு இருக்கோம் ஆக எனக்கு வேறாக ஒரு பொருளும் எனக்கு வேறாக தோன்றுகின்ற பொருளெல்லாம் மாயக்கற்பனை உணர்வே உண்மை உணரப்படுபவைகளெல்லாம் உணர்வின் மீது மாயையால் கற்பிக்கப்பட்டிருப்பவை உணர்பவன் உணரப்படு பொருள் உணர்வதற்குரிய கருவி என்ற வேற்றுமைகள் மாயக்கற்பனை உணர்வே உண்மை இது ஆழமான மனசுக்கு போன இது எதனால இப்ப வந்தது இந்த ஞானம் முப்பது நாளாக விடாம கிளாஸுக்கு வந்ததுனால இந்த ஞானம் வந்தது ஸ்ரவணத்தினாலதான் ஞானம் வந்து ஞானம் சிரவணத்தினால் மட்டுமே அடையப்படும் ஞானம் சிரவணத்தினால் மட்டுமே அடையப்படும் ஞானம் தர்மத்தை அடையப்பட மாட்டாது அதனால அதுக்காக தர்மத்தை விட்டுடும் அர்த்தம் தர்மானு ஞானத்தை தராது சகுண பிரம்ம உபாசனை ஞானத்தை தராது ஜபம் ஞானத்தை தராது நாம உட்கார்ந்து படித்தால் ஞானம் வராது விக்கிரகம் ஞானத்தை உபதேசிக்காது கனவில் ஞானம் வராது வந்தால் அது நனவில் வெரிஃபை பண்ண வேண்டி இருக்கும் ஞானம் எதனால் வராதுன்னு தெரிஞ்சுக்கணும் பாலை எங்கே கறந்தால் பால் வரும் கொம்பக்கறந்தா பால் வருமா வாழை பிடிச்சி கறந்தா பால் வருமா மாட்டு மடியை கறந்தாதான் பால் வருங்கிற மாதிரி வேதாந்தத்தை குருமுகமாக படித்தா தான் ஞானம் வரும் அது ஏற்கனவே நம்ம முதல்லையே படிச்சிருக்கோம் முதல்லையே படிச்சிருக்கோம் அதை பத்தோக்கம் பரும் உத்தசன விச்சார்புருஷேணி க்த்தவியோ ஜானசிம் ஆமனமிச்சோ வினா ஜானம் விச்சாரண அன்பா யம் ஹி பிரச்சி அஹ ஒப்பிடுவது அஹ ஜானம்வண்தாம் அதனால்தான் பிரம்மசூத்திரத்தை எடுத்த உடனே படிக்கக்கூடாது பிரம்மசூத்திரம் மனநகிரந்தம் உபனிஷத்து கீதையெல்லாம் பேக் பேக்ரவுண்ட் இருந்தால் தான் அது படிக்க முடியும் இல்லாட்டியும் அது படித்தா ஒன்றும் புரியாது ஆக நமக்கு பிரகரண கிரந்தங்கள் கீதை உபனிஷத்து இதிலெல்லாம் அபியாசம் இருந்தால் தான் பிரம்மசூத்திரம் பிரயோஜனமாக இருக்கும் பிரம்மசூத்திரம் படிக்காட்டாலும் நமக்கு ஒன்றும் குறைவு கிடையாது நமக்கு ஸ்ரத்தை இருந்ததுன்னா வேதாந்தன் சொல்கிறதுல வார்த்தையில் குரு வாக்கியத்தில் நமக்கு ஸ்ரத்தை இருந்ததுன்னா ஞானம் வந்துடும் ஸ்ரத்தாவான் லபதே ஜானம் ஆகையினால ஸ்ரவணத்தினால நமக்கு ஞானம் கிடைச்சிடும் ஆனால் அந்த ஜானம் வந்து அது அது சாஸ்திரத்தில் அதுக்கு பேர் ஸ்ரவணத்தினால என்ன கிடைக்கும்னா அக்ஞான நிவத்தி அக்ஞான நிவத்தி ஞானம் ஏற்படுகிறது சிரவணத்தினால அஜானம் நீங்கி ஞானம் ஏற்படுகிறது ஆனால் என்னாகிறதுனு கேட்டால் நிறைய சந்தேகங்கள்லாம் வருது நீங்கள் விழுந்து விழுந்து நீங்கள் அத்வைதம் சத்தியம் அத்வைதம் சத்தியம்னு சொன்னாலும் ஏன்னா மற்ற ஆச்சாரியர்கள்லாம் ஏன் இதை வந்து சொல்லலை ஜீவஈஸ்வர பேதம் நீங்கள் வந்து கிடையாதுன்னு சொல்கிறீங்க மற்ற ஆச்சாரியர்கள்லாம் வந்து ஜீவஈஸ்வர பேதம் இருக்குன்னு சொல்லுகிறார்கள் அவர்கள் ஏன் அப்படி சொல்லுகிறார்கள் மற்ற ஆச்சாரியர்களுடைய அபிப்பிராயங்கள் ஆத்மா விஷயத்திலேயே வந்து தேகமே ஆத்மான எடுத்துக்க கூடாது அவர ஏன் இந்திரியங்களை ஆத்மான்னு எடுத்துக்கூடாது நிறைய கேள்விகள் ஆத்மா அஸ்திவா நவா அஸ்திச்சே கீதிருஷா ஆத்மா தேக வத்திரிக்தா ஆத்மானா ஏகாவா அநேகாவா கர்த்தாவா போக்தாவா நிறைய விஷயங்கள் விசாரம் பண்ண வேண்டும் ஏற்கனவே இது தெரிஞ்சு நிடுறோம் வேதாந்தம் படிச்சு கொஞ்சம் தெரிஞ்சதுக்கு பிறகும் சந்தேகங்கள்லாம் வரத்தான் செய்கிறது ஆக ஞானம் வந்துடுத்து ஞானம் எப்படிப்பட்ட ஞானமா இருக்கு சம்சய சகித ஞானம் சம்சய சகித ஞானம் சந்தேகத்தோடு கூடின ஞானம் தான் வந்திருக்கு வேதாந்தம் படிச்சு என்னாச்சுன்னா அத்வைத ஞானம் வந்திருக்கு என்னமோ சுவாமிஜி சொல்லிகிட்டே இருக்கார் அத்வைதம் அத்வைதம் அத்வைதம்னு சொல்றார் ஆனால் எனக்கு வந்து துவைத்தந்தான் ஸ்ட்ராங்காக தெரிகிறது துவைத்தத்தை எப்படி தெரிகிற இவ்வளவு க சாலிட்டாக இருக்கிற இங்கிலீஷில் சொல்லுவாங்க டேஞ்சு விழும்பா இவ்வளோ சாலிட்டாக இருக்கிற ஒன்றை போயி இல்லை இல்லை இல்லை இல்லைன்னு இப்படியே சொல்லிகிட்டே இருக்காங்களே அறிவின் கோணத்தில் இல்லை இல்லைன்னு சொல்லிகிட்டே இருக்காங்களே இப்போ வந்து சூரியன் உதிக்கிறான் மறையிறாங்கிறது பூமி சுற்றுறதுங்கிறது தெரியும் யாரா வெரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறோமா உடனே அதை அப்படியே ஒத்துக்கிறோம் டாக்டர் ஏதோ ஒரு மருந்து கொடுக்குறாரு இது சாப்பிடுங்க சரியாக போகுங்கிறார் இது எப்படி சரியாக போகும் டாக்டர் அப்படின்னு கேட்டோன்னு வச்சுங்களேன் அவர் ரெண்டு மாத்திரை போட்டுக்கணும் நான் சொல்கிறேன் முதல்ல இதை சாப்பிடும் அப்படி தான் சொல்லுவார் அவர் ஆனால் நமக்கு வந்து என்ன அப்படின்னா ரெண்டு மூணு டாக்டரை பார்க்க ஆரம்பித்தா ஆரம்பிக்கும் எல்லாம் சந்தேகங்கள்லாம் வர ஆரம்பிக்கும் ஆக இந்த சந்தேகம் வந்ததுன்னா சந்தேகத்தோட கூடிய ஞானம் பிரயோஜனம் இல்லாத ஞானம் ஆக சந்தேகத்தை நீக்கிறதுக்கு மனநம் பண்ணணும் மனநம் முடித்தா அதுக்கப்புறம் என்ன எல்லாம் தெளிவாகத்தான் புரிகிறது வாஸ்தவந்தான் நிறைய நான் நிறைய யுக்தியெல்லாம் படித்து பார்த்து புரிஞ்சு விட்டேன் அத்வைத்தந்தான் சத்தியம்ங்கிறதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது ஆனாலும் என்ன பண்ணுறது இந்த துவைத்த அனுபவம் என்ன ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இது வந்து உள்ளே உட்கார்ந்துருக்கே தவிர இது எனக்கு என்ன சொல்கிறது சாப்பாடு உள்ளே போயிடுத்து அது ஜீரணமாயி அது என்னோட உடம்பை காப்பாற்றணுமே ஜீரணமே ஆகாம வைத்துக்குள்ளேயே தங்கினா என்னாகும் அனபியாசே விஷம் சாஸ்திரம் அஜீர்ணே போஜனம் விஷம்னா அஜீர்ணே போஜனம் விஷம் ஆகையினால இது விஷமாயிடுறது நான் என்ன என்ன பண்றது அப்படின்னா அதுக்குத்தான் நூறாறு ஸ்லோகத்திலிருந்து நூத்தி நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு ஸ்லோகம் சொல்ல போறார் எதுக்கு விபரீத பாவனை போகிறதுக்காக ஆக இந்த நம்மளுடைய ஹேபிட் இருக்கே துவைத்தம் சத்யங்கிற புத்தி ரொம்ப பலமாக இருக்கு துவைத்த சத்யத்துவ புத்தி வீக்காகணும் அத்வைத சத்யத்துவ புத்தி பலமாகணும் அதுக்காக தான் இது சொல்கிறார் நாளைக்கு பார்ப்போம் ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேதவிபாகினே வோமபத்யாப்தத தேகாஜ தட்சிணா அமூர்த்தஜே நம ஐயனே எனதுள்ளே